பாடம் முப்பத்தி நான்கு ஈமான் கூடுவது குறைவது அல்லாஹின்றான் அவர்களுக்கு நாம் நேர் அதிகமாக்கினோம் பதினெட்டாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்கள் தமது ஈமானை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எழுபத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம் மேலும் அ கூறுகின்றான் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் நிறைவுபடுத்திவிட்டேன் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது அவசனம் அதாவது அந்த நிறைவான நிலையில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் விட்டுவிட்டால் அது குறைவுடையதாகும்